சச்சிந்தஸ்ோோத்ப்பேதவே தாத்ய விநாஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமிரேலும் தொடருகிறார் ஷாஸ்திரே அனன் அயிரா மனோ வாக்கண்ட சத்தியம் சமதமாவ பாகவத தர்மம் என்னன்னா பாகவத்தே ஸ்ரத்தாம் பாகவத்தே ஸ்ரத்தாம்னு சொன்னால் பகவானை பற்றி உபதேசம் பண்ணக்கூடிய சாஸ்திரங்களில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கணும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொய் கிடையாது பரமசத்தியம் என்பதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வது தான் பாகவதே பாகவத சாஸ்திரேன்னு அர்த்தம் ஆஹ் பகவானை பற்றி பகவத் பிரதிபாதகே शास्त्रे श्रद्धा भागवते शास्त्रे श्रद्धा कु भागवता भक्ता आगे एलोर भागवत शास्त्र भगवान पति उपदेशकू शास्त्र परपूर्ण श्रद्ध वो श्रद्ध की लक्षण शास्त्रों से शास्त्र से गुरुवाक्य सत्यबुद्धि अवधारणा सा श्रद्धा कथिता सद्भि ஏயா வஸ்தூபலே அதுக்கர்த்தம் சாஸ்திரத்துக்கிட்டேயும் சாஸ்திரத்தை எடுத்து உபதேசிக்கக்கூடிய குருவினிடத்துலையும் இது எந்த வார்த்தையும் பொய் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தையின்னு பேர் அந்த எண்ணம் யாருக்கு இருக்கோ அவனுக்குத்தான் ஆனந்தமே வடிவமான பகவானுடைய தத்துவம் தெளிவாக விளங்கும் மனசுக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும் என்பது கருத்து அந்ந அனிந்தான் சாப்பிஹி அபிச்ச அந்நகி அனிந்தான் மற்ற சாஸ்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா சிவ புராணங்கள் மற்ற புராணங்கள்லாம் இருக்குது தேவி புராணம்லாம் இருக்குது அது மாதிரி அப்புறம் தர்க்க சாஸ்திரங்கள்னு சொல்லுகிறார்கள் தர்க்க மீமாசா ஜோதிஷ் சாஸ்திரம் கலா வித்யாதிஷு அப்படிங்கிறார் வம்சீதரங்கிற ஒரு வியாக்கியானக்கார் மற்ற சாஸ்திரங்களெல்லாம் நிந்திக்கப்படாது எந்த சாஸ்திரத்தையும் மகான்களுடைய உபதேசங்களையெல்லாம் நிந்த பண்ணக்கூடாது அது இன்னொரு தர்மம் பாகவத தர்மம் இன்னொரு அர்த்தம் சிவாதி பிரதிபாத சாஸ்திராதவ் யா அனிந்தா சிவபுராணம் மற்ற புராணங்கள் சிவநிந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த சாஸ்திரத்தையெல்லாம் நிந்தன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு ஒரு ஸ்லோகம் மேற்கோளாக காட்டப்படுகிறது விஷ்ணுரேவ சதாராத்தியா சர்வதேவேஸ்வர்புமான் இத்தரே பிரம்மருதிராத்யா ந அவஜேய் கதாச்சன அதோட அர்த்தம் விஷ்ணுவைத்தான் எப்பவும் பூஜை பண்ணணும் எல்லா தேவர்களுக்கும் அவன் தலைவனாக இருக்கான் மற்ற பிரம்மருத்ராதி தேவர்களை எல்லாம் அவமானப்படுத்தக்கூடாது ஒருபொழுதும் நிந்த பண்ணக்கூடாதுங்கிற ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார் வம்சீதரி வியாக்கியானம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அது மாத்திரமில்லை மனோவாக் கர்மதண்ட அதாவது மனசுனா எண்ணங்கள் வாக்குன்னா பேசுகிறது கர்மன்னா செயல் புரியறது இதையெல்லாம் அப்பப்போ நிறுத்திட்டு அமைதியாக இருக்கணும் ஆக எண்ணங்களை முதல்ல செயல்களை நிறுத்தி பேசுகிறத நிறுத்தி அமைதியாக இருந்தால் எண்ணங்களும் அடங்கும் ஆக செயல்களை அடக்கி பேச்சை அடக்கி பிறகு எண்ணங்களையும் அடக்குவது ஆக இதெல்லாம் வந்து முறைய சத் சங்கத்தில் இருந்து பூஜைகள்லாம் பண்ணினா கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் அதை பண்ணணுங்கிறார் முயற்சி பண்ணி பண்ணணும் கொஞ்ச நேரமாவது வேலை செய்யாமல் சும்மா அமர்ந்திருக்கணும் பகவதிதியில் பேசுகிறத நிறுத்தணும் அப்படி பண்ணினால் மனசில் எண்ணங்களும் குறையும் அதை நம்மளால் பண்ண முடியாது பேசாமல் இருக்க முடியும் உடம்பை அசைக்காமல் செயல்படாமல் கொஞ்ச நேரம் இருக்க முடியும் எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியாது எண்ணங்கள் தான் நம்மளை பேசவும் செயல்படவும் தூண்டுகின்றன ஆகையினாலும் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் நமக்கு டெலிவரேட்டாக பண்ண முடியும் நமக்கு வில் இருக்குது முயற்சி பண்ணி நம்மளால் உடம்பை அசைக்காமையும் பேசாமையும் இருக்க முடியும் எண்ணங்கள் அடங்கிறதுங்கிறது நமக்கு நல்ல தீவிர பக்தியினாலேயும் விவேக வைராக்கியங்களாலேயும் அதிருஷ்ட சக்தியினாலையும் அறிய வேண்டியது அறிஞ்சாலும் அப்படியே மனசில் எண்ணங்களும் அடங்கிடும் அதை செய்யணுங்கிறார் முதல்ல எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுன்னா நல்ல விஷயத்தில் எண்ணத்தை செலுத்துறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சத்தியம் சத்தியம்னா யதார்த்த பாஷனம் பேச வேண்டி வந்தால் கொஞ்சம் கூட பொய்யை கலக்காமல் பேசணும் சமதமௌ அபி சமம்னு சொன்னால் எண்ணங்களை கட்டுப்படுத்துறது தமம்னு சொன்னால் இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது மனோபாக்கர்ம தண்டத்தோட இன்னொரு ஃபார்ம் தான் அது சமதமௌ அபி சாதாரணமாகவே சொல்கிறது உண்டு சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அப்படின்னு தமிழ் பாடல்களில் காணப்படுகின்றன ஆகவே மனோவாக்கர்ம தண்டம்ங்கிறத தான் இன்னொரு கோணத்தில் சமதமாவி அப்படிங்கிறத தமம்னு சொன்னால் புலநடக்கம் இந்திரிய நிகிரகம் சமஹான்னு சொன்னால் இந்திரிய விஷயங்களை நினைக்கிறதுலேருந்து விடுபட்டு தரமான அளவான சரியான குறிக்கோளை நோக்கிய எண்ணங்களோடு இருக்கிறது சமம் இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்குணங்கள் நிறைந்திருப்பவன்தான் பாகவதன் என்பதை இங்கே உபதேசிக்கிறார் பிரபுத்தர் நிமிச்சக்கரவர்த்திக்கு அடுத்த ஸ்லோகத்தை தொடர்ந்து நம்ம பிறகு பார்க்கலாம் ஸ்ர்தாம் பாகவத்தை சாஸ்திரே அனிந்தாமன்யத் மனோவா கர்மதண்ட சத்யம் சமதமாவபீ